ம் பர்ணேயா மேவா பசியே மாஷி ஸ்ரீரங்கை வாசிமேவா இோ விர்தவஷா விஷவே நோரி ஸ்வெஹஸ் தம் சாம் தி தாத்தி முண்டோபிஷத் மூன்றாவது முண்டம் இரண்டாவது ஃண்டண்டம் மூன்றாவது மந்திரம் प्रवचनेन नायमात्मा प्रवचनेन तेन நாயமாச்சனியேயா நுமே आत्मा ஆமா விவணுத்தனூஸ்வ नायमात्मा ना यतते यस्तु, यस्तु विद्वान आत्मा நாயமாலீன்தபோ வாம முண்டக்கோபநிஷத்தினுடைய இறுதிப்பகுதியிலே இருக்கிறோம் உபநிஷத் ஆரம்பிக்கும் பொழுது கஸ்மின்னு பகவோ விஜாத்தை சர்வமிதம் விஜாத்தம் பவதி எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் ஏக விஜானேன சர்வவிஜானம் அதுக்கு காரணம் என்ன ஏகவிஞானேன சர்வவிஞ்ஞானம் சர்வவிஞ்ஞானேன மோட்சா பந்தநிவத்தி சர்வவிஜானம் என்பது ஏகவிஞானம் சர்வவிஞ்ஞானம் அத்வைதிக்ஞானம் பூர்ணவிஞ்ஞானம் பிரம்மவிஞ்ஞானம் ஆத்மவினம் எல்லாம் ஒன்றுதான் ஆகவே சர்வ காரண விஜானம் சர்வ காரிய விஜானம் பவதி ஆகையினால அத்வைத ஆத்ம ஏகத்துவ ஞானத்தினால தான் பந்த நிவர்த்தி உபனிஷத்தோட ப்ரசன்டேஷன் அப்படி அதுக்காக வேண்டி உபனிஷத் மிக அழகாக அத்தமாக ஜகத்காரணத்தை சொல்லி காரியத்தை விளக்கி காரணத்தை விளக்கி காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லைன்னு சொல்லி காரணமே காரியம் முழுவதும் வியாபித்திருக்கிறது என்று சொல்லி காரண காரியம் என்ற பாவமே இல்லை என்று சொல்லி காரணக்காரிய விலட்சணமான பிரம்மன் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது புருஷ ஏவ இதம் சர்வம் பிரம்மை பிரம்மைவேத அமிர்தம் புரஸ்தார் இது போன்ற மந்திரங்களால் அந்த பிரம்மன் ஆத்மஸ்வரூபம் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பகுதியே பார்த்துருக்கிறோம் ஆவி சந்நிகிதம் குகாச்சரம் நாம அப்புறம் தனுர்வித்யா கல்பனா பக்ஷித்வய கல்பனா இரண்டு பக்ஷிகள் வில் வில் உதாகரணம் வில் அம்பு எய்துகின்ற உதாகரணங்கள் இவற்றையெல்லாம் சொல்லி அந்த உண்மையை திரும்ப திரும்ப விளக்கி இருக்கிறது உபனிஷத் கடைசியாக நம்ம பார்த்தோம் ஞான ஸ்துதி ஞானியை ஸ்துதி பண்ணுறதையும் பார்த்தோம் ஆக ஞான சாரம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற பகுதி ஞானி ஸ்துதி ஞான சாரம் ஞான ஞான சாதனானி ஞானபலம் இதே தான் திரும்ப திரும்ப பார்க்குறோம் ஞானி ஸ்துதி அது பார்த்துட்டோம் சகாம பக்தனுக்கு சகாம பலனை கொடுப்பார் நிஷ்காம பக்தனுக்கு மோக் பலனை கொடுப்பார் ஞானியானவன் ஈஸ்வரனுக்கு சமானம் ஞானி ஈஸ்வரனுக்கு சமானம் எனவே யார் அவரிடம் எதை பிரார்த்திக்கிறார்களோ அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறது முக்கியமான சக்தி அவரிடம் இருப்பது ஞானம் நிஷ்காமிகள் மோட்ச ஞானத்தை பெற்று முக்தி பெறுகிறார்கள் பிறகு ஞானத்து ஞானத்தையும் அங்கங்கே ஞானத்தோட சாரத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறது திரும்பவும் ஞான சாதன ஞான சாதனங்களை விசேஷமாக சொல்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக ஒன்று சொன்னார் மூணாவது மந்திரத்தில் ஆத்மவரணம்ங்கிற ஒரு சாதனம் அவசியம் ஆத்மவரணம்னா என்ன அர்த்தம் ஆத்மவரணம் இஸ் இக்குவல் டு மூக்வம் இஸ் இக்குவல் டு ஜிக்யாசுத்வம் முமுட்சுத்துவம் வந்து ஜிக்யாசுத்வமாக மாறணும் இல்லைன்னா முமுட்சுத்தவம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் விவேக சௌடாமணியில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கிறார் முமுக்ஷுத்வம் என்பது ஞானத்தின் மூலம் அடைய விரும்புவது ஞானத்தின் மூலம் முக்தி அடைய விரும்புவதற்கு பெயர்தான் முமுக்ஷுத்வம் என்றே தெளிவாக சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர் விவேக சௌடாமணியில் அகங்காராதி தேகாந்தானு பந்தான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவத்துக்கு லட்சணம் சொன்ன போது இப்படிதான் சொன்ன அகங்காரம் முதல் தேகம் வரையிலும் இருக்கின்ற அறிம அறியாமையின் விளைவாகிய கட்டுக்களை தன்னை பற்றிய மெய்யறிவு பெரு மெய்யறிவை பெறுவதன் மூலம் எவன் நீக்க விரும்புகிறானோ எவன் நீக்க விரும்புகிறானோ அந்த நீக்க விரும்புகின்ற தன்மைக்கு பெயர் முமுக்ஷு என்று முமுக்ஷுத்வத்துக்கு அத்தியுதமான விளக்கம் ஆதிசங்கரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது விடுபடுறதுக்கு பெயர்தான் முமுட்சுத்துவம் ஆக ஞானத்தை பெற விரும்புவதே முமுக்ஷுத்வம்னா ப்ராப்பர் முமுட்சுத்துவம் ஜிக்யாசுத்வம் ஞானத்தின் வாயிலாக விடுதலை பெற விரும்புவதே முமுக்வம் என்று ஆதிசங்கரால் விளக்கப்பட்டிருப்பதை நன்கு நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் மருககுட ஆக இந்த மூன்றாவது மந்திரம் என்ன சொல்லியது வேத பாராயணம் வேத மந்திரங்களினுடைய ஞாபக சக்தி வேத மந்திரங்களுடைய அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் பலமுறை கேட்டாலும் பலரிடம் படித்தாலும் நமக்கு முக்தி அடைய வேண்டும் என்கின்ற அந்த தீவிரமான அர்ஜு ஆங்கிலத்தில் சொன்ன அர்ஜுன்னு சொல்றோம் இல்லையா அந்த தனியாத தாகம் அந்த வேகம் இருந்தால் தான் அது அடைய முடியும் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் இந்த விஷயத்தில் என்று தனியும் இந்த மோக்ஷ தாகம் அப்படின்னு அந்த தாகம் இருக்கணும் அது இருந்தால்தான் இது அடைய முடியும் ஆகவே முமுக்ஷுத்தம் எம்பசைஸ் பண்ணப்பட்டது வற்புறுத்தி கூறப்பட்டது முமுக்ஷுத்தம் என்கின்ற சாதனத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் மற்ற சாதனங்கள்லாம் அவசியம்தான் ஆனால் முமுக்ஷுத்தம் இல்லைன்னு சொன்னால் மற்ற சாதனங்கள் வீரியமாக இருக்காது சக வீரியம் கரவா வகை சஹனௌ புனக்து இருக்காது சஹனாவது இருக்கும் சஹனௌ புனக்து இருக்காது ஆக ஞானம் இருக்கும் ஞான பலம் இருக்காது ஆக ஞானம் இருந்தால் போகாது ஞானத்தோட பலன் இருக்கணும் துக்கம் வர்றபோது துக்கத்தை நான் மதிக்காமல் இருக்கணும் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அடிமையாகாமல் பேலன்ஸ்டாக நான் இருக்க இருந்தால் தான் ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லாட்டி ஞானத்துக்கு என்ன பிரயோஜனம் இது சொன்னவர் இப்போ இன்னொரு ப இன்னொரு சாதனம் சொல்கிறார் இப்போ நாலு சொல்கிறார் இந்த நான்காவது மந்திரத்தில் நாலு சொல்கிறார் பலம் அப்பிரமாதா லிங்கம் தபா லிங்கம் நாலு சொல்கிறார் இப்போ நாலு சாதனம் ரொம்ப அவசியங்கிறார் மோட்சத்துக்கு நான்கு சாதனங்கள் அவசியம் இதுக்கு முன்னால் முதல்ல சொல்லப்பட்ட சாதனம் என்ன முக் முதல் முக்கிய சாதனம் முமுக்ஷுத்துவம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது முமுட்சுத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இங்கே நான்கு சாதனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார் பலம் அப்பிரமாதா தபஹா லிங்கம் பலம்னா என்ன பலம்னா ஷரீர பலம்னு இங்கே அர்த்தம் இல்லை ஷரீர பலம் தேவை ஆனால் ஷரீர பலம் இருக்கிறவனுக்கு இந்த ஆத்மக்யானம் அடைய முடியும்னு அர்த்தம் இல்லை ஷரீர பலம்னா என்ன ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இமோஷனல் ஸ்ட்ரென்த்து இமோஷனல் ஸ்ட்ரென்த்தை இனிமேல் தான் வரும் தேவை இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த் குரு சொல்கிறதெல்லாம் சரியாக புரிஞ்சிக்கிறது கிரகிக்கிறது மனசில் வாங்கிக்கிறது இங்கே பலம் என்ற சொல் ஆத்ம நிஷ்டா ஜனித வீரியம்ங்கிற வாழ்க்கையை இதுக்காகவே இந்த ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டுங்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் பர்சியூட் கிடையாது இந்த ஆன்மீக வாழ்க்கை ரெண்டு விதமாக இருக்குது அதாவது ஆன்மீகம்னு சொல்ல வேண்டியிருக்கு ரிலிஜஸ்ன்னு சொல்லணும் இங்கிலீஷில் சொன்னால் ரிலிஜியன் ஃபார் மெட்டீரியலிசம் தான் நிறைய பேர் சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை ஆரோக்கியத்தை கொடு ஆரோக்கியத்தை கொடு நல்ல சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடு எவ்வளவு என்ஜாய் பண்ணாலும் வியாதி வராமல் அனுகிரகம் பண்ணு ஐஸ்கிரீமை பத்து தடவை சாப்பிட்டாலும் எனக்கு ப்ராப்ளம் வரப்படாது நடக்குமா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நான் எவ்வளவு வேணாலும் இந்திரிய சுகம் அனுபவிப்பேன் எனக்கு ஆரோக்கியம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் பண்ணு எந்த பகவானாலையும் முடியாது ஆனாலும் போய் அவன்கிட்ட கேட்குறத நம்ம பண்ணுறதில்ல அக்கிரமத்தை பண்ணிவிட்டு இந்த அக்கிரமம் பண்ணுறதுக்கு தொடர்ந்து ப்ளஸ் பண்ணுன்னா என்ன அந்யாயம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கொஞ்ச நாளைக்கு வண்டி ஓடும் அந்த யங் யூத்து இருக்கிற வரைக்கும் அந்த யங் எங் அந்த யூத்து பலம் இருக்கிற வரைக்கும் உடம்பில் ரத்தம் இருக்கிற வரைக்கும் சமாளிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா போயிடும் இதில் நிறைய மெட்டீரியல் ஃபார் மெட்டீரியலிசம் வெங்கடாதிபதி கோயிலுக்கு போறவெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பாருங்க எல்லாரும் எதுக்காக போகிறாரு ரெண்டு அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவர் இவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு ரெண்டு பர்சன்ட் மொத்தமே அவரு அவருக்கு ரெண்டு பர்சன்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் போடலை என்ன ஏதாவது ஹண்ட்ரட் என்ன பண்ணுறது பயம் பாவம் வந்து அடித்து பிடிச்சி வாங்குறான் இன்னொரு தான் டென் எல்லாத்தையும் கணக்கு போட்டு தான் பிஸ்னஸ்ஸே நடக்கிறது இங்கே அவனுக்கு இவனுக்கு அந்த மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு மினிஸ்டருக்கு எல்லாம் இங்கேருந்து அப்படியே போகும் சுவாகான்னு விட்டால் போகிற மாதிரி தேவர்களுக்கு போகிற மாதிரி இங்கே அக்னியில் கொடுத்தா போகிறோம் அங்கே போய் சேர்ந்துவிடும் போகிறோம் டைம் ஆகிடும் ஆஹ் பலம்னா என்னன்னா இந்த ஆத்மனிஷ்டா அதுலெலாம் இல்லை இங்கே பலம்னால் இதுக்கே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் டைம் ஃபுல்லாக இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறான் நேரத்தை முழுக்க இதுக்கே கொடுக்குறான் அதுதான் பலம் ஆத்மனிஷ்டா ஜனித்த வீரியம் நல்ல சொல் வீரியம்னா என்ன ஸ்ட்ரென்த்து அது எதுலேருந்து வந்ததுன்னா ஆத்மனிஷ்டா நூ ந து தானியா நூ பத்னி நிஷ்டா ந து புத்திர நிஷ்டா எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும் மனைவியினிடத்தில் நிஷ்டை இல்லை புத்திரனிடத்தில் நிஷ்டை இல்லை இந்த பிறவிக்கு உய்வு தடணுமே அதில் நிஷ்டை இருக்கு இதெல்லாம் வந்து என்ன இன்சிடென்டல் எல்லாம் தற்காலிகமாக வந்திருக்காங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் வீடு வாசல் இதிலெல்லாம் நிஷ்டை இல்லை கிரக நிஷ்டா என்ன சன்னியாசி மாட்டின்னு வச்சு உபனிஷத் அவுட் ஆயிடும் ஆகையினால ஆசிரமே எதுக்கா இருக்கு ஆத்மனிஷ்டி சப்போர்ட்டுக்கா இருக்கே தவிர இதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா என்ன பண்றது தூக்கி போடு அவ்வளவுதான் எங்கேயோ ஒரு குடிசையை கட்டின்னு இருந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கூட கட்ட சும்மா பேசாமல் அங்கேயே போய் ஆத்தங்கரில் போய் தண்ணி மோந்துட்டு ஒரு குழி குளிச்சு கிடச்சது மாம்பழத்தையும் விம்பழத்தையும் எதையோ எடுத்து தேங்காய் வெங்காயம் சாப்பிட்டு விட்டு பேசாமல் சமைக்கவும் வேதாந்த வாக்கே சுசதார மந்தா இல்லாட்டி இருக்கவே இருக்குது முல்லை போய் பிக்ஷாண்ட மாத்திரேன சதுஷ்டி இந்த ஆசிரமம் தொடங்கின போது பிரம்மச்சாரிகிட்ட நான் பேசியிருக்கேன் அந்த பிரம்மச்சாரிகள் இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸு கூட ஆள் இல்லை அதுக்கு முதல்ல இந்த பிரம்மச்சாரிய சொன்னேன் ஏன் வச்சுங்க என்றைக்கு வேணாலும் நான் ஆசிரமத்தில் காசு இல்லைன்னா நான் நேராக முல்லை போவேன் என்ஆர்டி நகருக்கு போவேன் பிட்சைக்கு என் வர தயாராக இருந்தால் உள்ளவர் இல்லாட்டி போயிட்டு வா அப்படிலாம் சொன்னேன் ஆனால் பகவான் போக விடலை இது வரைக்கும் போக விட்டாலும் ரெடியாக இருக்கும் தயாரில்லை இந்த பக்கம் சத்திரப்பட்டி இருக்குது வீரபாண்டி இருக்குது இங்கேருந்து உபரிஷ் பாராயண் பண்ணிகிட்டே போய் அங்கே போய் வாசல் நின்னா பாசல ஏதோ பாவம் சாமியா இருக்கணுமோ வா ஓதிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு போட்டு எனக்கு கொடுப்பானா இல்லையா அதெல்லாம் இன்னும் அந்த கல்ச்சர் போகலை நம்ம தேசத்தில் நம்ம தான் அவ்வளோ தூரத்துக்கு நடக்கிறதுக்கு சோம்பே பலம்னா என்ன ஆத்மனிஷ்டா வீரியம் இதுக்கே லைஃப் ஃபுல்லாக கொடுத்து ஸ்ட்ரென்த் ரொம்ப வேணும் நடுவேரோ நடுவேராக வந்து ஒரு சொல்லுவான் என்ன சுவாமிஜி கொஞ்சம் காபிசி ஆட்டாக குறைஞ்சா போயிடுவேன் என்ன கொஞ்சம் நேரம் பேசுங்கோலே டைமே கொடுக்க மாட்டேங்கிறல எனக்கு நானும் பதினாலு நாளாக பார்க்குறேன் கொஞ்ச நேரம் கொடுக்கப்படாது வரீங்க போகிறீங்க பாடம் சொல்கிறீங்க போயின்னு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் எங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்து உட்காந்து வச்சு இன்ஃபார்மல் செஷன் கொடுக்கப்படாதா என்ன பண்ணுறது எல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு தெரியாது ஆகையினால் ஆத்மனிஷ்டா ஜனித்த வீரியம் இதுக்கு ரொம்ப பலமானும் உங்களுக்கும் ரொம்ப பலம் வேணும் சுவாமிஜிட்ட கொஞ்சம் ஏதாவது பர்சனலாக கொஞ்சம் சொல்லி சரி பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் வழியே கிடைக்க மாட்டேங்குறது டைமே கொடுக்க மாட்டேங்குது இப்படி வர்றாரு உட்கார்றாரு ஜவு பண்ணுற கமெண்ட்டில் தூக்குறாரு போறார் திரும்ப திரும்ப ஏதோ மந்திரத்தை சொல்கிறார் பண்ணிகிட்டே இருக்கார் கொஞ்சம் டைம் கொடுத்தாருன்னா இப்படி பார்த்துட்டே இருக்கும் கிடைப்பாரான்னு அவர் பார்த்து நைசாக ஓடிட்டார் அதுலேயும் பொறுமையாக கிடைக்குமான்னு ரெடியாக இருக்கு பார்த்துட்டு இருக்கோம் நிஷ்ட தான் அது ஆத்மிஷ்ட முடிக்க முடியாது இப்படி இருந்தால் பலஹீனன்னு அர்த்தம் ட்ரமண்டஸ் இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னானாலும் சரி விடுறது இல்லைப்பா இந்த உண்டகோபுஷ் புரியற வரைக்கும் விடுறதே கிடையாது அது புரிஞ்சு என்ன மந்திரம் அது என்ன ஏதுன்னு செத்தாலும் பரவாயில்ல இந்த வாழ்க்கையிலே செத்தாலும் பரவாயில்ல இல்லை கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அடுத்த பிறவில உனக்கு இதுதான்னு கீதையர் சொல்லி வச்சிருக்கார் பூர்வாத்தியாசேன தேனைவ ஆகையினால் என்னன்னா விடுறதே இல்லை பலஹீனன்னா என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் டைமே கொடுக்காம மற்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு பலம் இல்லாமல் இருக்கிறது இதை கிரகிக்கிறதுக்கு வலிமை இல்லாமல் இருக்கிறது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் இன்டலெக்சுவல் ஸ்ட்ரென்த் சொல்லிக்கிட்டே போகலாம் இது பிரமாதா அப்பிரமாதான்னா என்ன அர்த்தம் கவனக்குறைவா அங்கே திரும்பிடக்கூடாது இது ஒரு பாதுகாப்பு இது வந்து பாதுகாப்பு எப்படின்னு இந்த விளக்கு ஏற்றிட்டோம் விளக்கு தொடர்ந்து எரியணும்னா அது அணையாமல் பார்த்துக்கணும் அது கண்ணாடிலாம் வச்சுக்கணும் பிரமாதம்னா என்னென்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம் கவனக்குறைவுன்னா என்ன அர்த்தம் அலர்ட்னஸ்ஸாக இல்லைன்னு அர்த்தம் அப்பப்போ என்ன ஆகிடுறதுன்னா லூஸ் ஆகும் அதெலாம் இருக்கக்கூடாது கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது விடாமல் இந்த விஷயத்தையே ஆத்மாவை வந்து இந்த திரும்ப திரும்ப மனசு என்ன பண்ணணும் இந்த புத்தி வந்துடும் தேகாத்ம புத்தி வந்துடும் அடிக்கடி இந்த விபரீத பாவனை வரும் இமோஷனல் ப்ராப்ளம்லாம் வரும் அதனால வந்து இதை விட்டுடக்கூடாது அதில் அப்பிரமாதா பிரமாதம் சொன்னால் கவனக்குறைவுன்னு அர்த்தம் கவனக்குறைவுன்னா என்ன அர்த்தம் சீரியஸ்னஸ் போயிடும்னு அர்த்தம் லூஸ் ஆயிடும் பரவாயில்ல கேஷுவலாக படிக்க ஆரம்பிச்சோம் கேஷுவாலிட்டி இருக்கக்கூடாது மெக்கானிக்கலாக படிக்கக்கூடாது சீரியஸாக ஒரு ஒரு நாளும் புத்துணர்ச்சியோடு இருந்து அதை பண்ணிக்கணும் புத்துணர்ச்சியோடு இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கொடுக்குறாரா இல்லையா தட்சிணாபதி ஒரு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லி பழச கொடுப்பான் அதெல்லாம் கிடையாது இது சொல்லுவா நீங்கள் அது ஆமான்னு மண்டே வாங்கி கொடுத்துருக்கும் அது என்றைக்கி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பண்ணதாக இருக்கும் பார்த்து கொஞ்சம் திருப்பி பார்த்து சாப்பிட்ட அப்புறம் பார்த்தா அது எக்ஸ்பைரி டேட் கூட ஆயிருக்கும் அதில் இதெல்லாம் வந்து என்னென்னா அப்பப்போ அன்னன்னைக்கு ரசப்படி இடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா இந்த ரசப்படி இருக்கே வாச்சு ஒரு ரெண்டு மாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்க அன்னன்னைக்கு ரசப்பொடியை வச்சு ரசம் பண்ணி பாருங்க ரசமாக இருக்கும் அது இல்லையா நீங்கள் பாருங்கள் அன்னன்னைக்கு ப்ராப்பராக அந்த அந்த என்னது அந்த அளவெல்லாம் கரெக்டாக போட்டு அண்ணன்னைக்கு ரசப்பொடி இடித்து சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீடுகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது அன்னைக்கு காஃபி கொட்டையை மொதல் ராத்திரி வறுத்து அடுத்த நாள் காலம்புற காஃபி ராத்திரி வந்து ராத்திரி காஃபி கொட்டையை வறுத்து சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு காஃபி கொட்டை வறுக்கிற படலம் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் அரைக்கிற படலம் ஆரம்பிக்கும் ஆனால் ஒன்று ஸ்லோகம் சொல்லிட்டு சுத்தம் விஷ்ணுவோம் விஷ்ணு ஷட்காரோ பூத பப்யபகத் பிரபு பூத பிரத்பாவோ அப்படி சொல்லிட்டு அதை பண்ணி அதுக்கப்புறம் டிகாஷனை போட்டு வச்சா கால முறை எழுந்து மூன்றரை மணிக்கு அமிர்த பானை எப்படி இருக்குங்கிறீங்க அதெல்லாம் பிரமாதம் இல்லாமல் பண்ணாதான் அப்படி கிடைக்கும் இல்லாட்டி கிடைக்குமா என்ன அப்பிரமாதா அப்புறம் அடுத்தது என்னென்னா தபா தபானா விசாரடைவிடாத விசாரம் பிரசூத்திரம் என்ன சித்து சுகி என்ன அத்வைத சித்தி என்ன சித்தாந்தலேச சங்கிரகம் என்ன இதெல்லாம் புஸ்தகம் என்னமோ சூழ்நியல் கருசுவாமி இதெல்லாம் இவ்வளோ டெக்ஸ்ட் இருக்குது சித்தாந்தலேச சங்கிரகம் என்ன சுவாராஜ்ய சித்தி என்ன நைஷ்கர்மிய சித்தி என்ன விடாத விசாரம் தபானா இந்த இடத்துல ஞானம்னு ஞானம்னா ஞான விசாரம் ஸ்ரவண மனநிதினம் அஹ ஆ அதாவது பிரமாத அப்பிரமாதானம் கவனக்குறைவு இல்லாமல் கேர்ஃபுல்லாக ஏகாகிரதான் அர்த்தம் அப்பிரமாதான் அர்த்தம் அப்பிரமத்தேன வேங்கயோ படித்த மாதிரி இருக்கு இல்லையா முண்டுகோம பிரணவோ தனு சரோஹியாத்மா பிரம்மதல்லக் உச்சியத்தை மந்திரத்தை விட பார்த்துங்க அங்கே ரெண்டாவது முண்டக்கம் ரெண்டாவது கண்டம் நாலாவது மந்திரம் அப்பிரமத்தேன வேத்தவியம் ஓங்காரமே வில் மனமே நம்முடைய ஜீவாத்மா மனமே அம்பு பிரம்மனே லட்சியம் கேர்ஃபுல்லாக அடிக்கணும்னு சொல்லி வில் அம்பு ஏயிற உதாரணத்தில் சொல்லப்பட்டது அதுதான் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அப்பிரமாதான்னா ஏகாகிரதான்னு அர்த்தம் பேர் நோ டைவர் அர்த்தம் பலம்னா என்ன அர்த்தம் நோ டைவர்ஷன் எதுலேயுமே கிடையாது டைவர்ஷனே கிடையாது ஃபுல்லி ஃபோக்கஸ்டு ஆன் வேதாந்தா பேரை எதுலேயும் கணக்கு கிடையாது செல்ஃபோன் எல்லாம் தலையை சுற்றி இப்படி மூணு தடவை இப்படி சுற்றி இப்படி மூணு தடவை சுற்றி அப்படியே வீட்டிலேயே போட்டு விடுறது இல்லை பொட்டிக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டு பூட்டி வச்சு விடுறது அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற போது ராத்திரி தேவைப்பட்டால் சொல்லிவிடுது இத்தனை மணிக்கு தான் அது வரைக்கும் ஃபுல்லாக அதில் தான் இருக்குது இது அதுதான் பலம் அப்பப்போ வெளியில் போனவுடனே கிளாஸ் முடிஞ்சோடனே திரும்ப திரும்ப யாரெல்லாம் மிஸ்டு காலு என்ன ஏது ஓஹோ எஸ்எம்எஸ் அப்படின்னா அத்தனையும் அவுட் ஏக விஜானேன்னு சர்வ விஜானம் கிடையாது பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாதுனால் மிஸ்டுடு காலே புரஸ்தாத் மிஸ்டு காலேவ பஷ்டாத் மிஸ்டு காலேவ உத்தரதா எல்லாம் மிஸ்டு கால் மயமாக அப்புறம் அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த கிளாஸ் வந்துடும் அது முடிக்க முடியாது அது வேற போஸ்ட்போன் பண்ணி வச்சுருப்போம் வரும் ஆ தபான்னு என்ன அர்த்தம் விசாரகா வேதாந்த சாஸ்திர விசாரகா குருமுகத்த விடாமல் பண்ணணும் விடாமல் அதாவது ஏதாவது ஒரு ஒரு இன்னைக்கு இன்றைக்கி இந்த போ வந்து ஒரு அத்தியாயம் நாளரைக்கி ஏதோ ஒரு அத்தியாயம் அப்படிலாம் அப்படியே தொடர்ந்து படிக்கணும் முறையாக படிக்கணும் நீண்ட நாளைக்கு படிக்கணும் ஒரு குருக்கிட்ட படிக்கணும் உயிரோடு இருக்கிற குருகிட்ட படிக்கணும் செத்து போன குருக்கிட்ட படிக்க முடியாது ஆகையினால உயிரோடு இருக்கிற குருக்கிட்ட எல்லா டெக்ஸ்ட்டையும் விடாம முறையாக பொறுமையாக படிக்கிறது தான் இங்கே என்ன பேர் தபா அலிங் லிங்கம் லிங்கம்னு சொன்னால் சன்னியாசம்னு அர்த்தம் உங்களுக்கு சந்நியாசம்னா என்ன சுவாமி இது இல்லையே எங்கள்ட்ட அப்படின்னு நினச்சா அது இல்லாமல் இல்லை சன்னியாசிகளுக்கே நிறைய பேருக்கு சன்னியாசம் இல்லாமல் இருக்குது சந்நியாசங்கிறது வெறும் காஷாயம் தண்டம் கவண்டலம் ஜடாமுடி அதுலெலாம் இல்லைப்பா சன்னியாசங்கிறதுக்கு பேர் வைராக்கியம் வைராக்கியம்னா என்ன அர்த்தம் காஃபியை விட்டாச்சுன்னா விட்டாச்சு இனிமே திரும்பவும் போய் நான் சாப்பிட மாட்டேன் வைராக்கியம்னா என்ன அர்த்தம் வைராக்கியம்னா பற்றற்ற தன்மை விருப்பு வெறுப்பற்ற தன்மை ஹேட்ரெட்டுன்னு அர்த்தம் இல்லை அதாவது வெறுப்பு கிடையாது ஆனால் விருப்பு வெறுப்புலாம் இருந்தால் கூட நியாயமான விருப்பு எனக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் வேணும் எதுக்காக வேதாந்தம் படிக்கிறது அந்த விருப்பம் எனக்கு நோய் வரக்கூடாது நோய் வந்தால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன் வெறுப்பேன் அப்படின்னா அதெல்லாம் லெஜிட்டிமேட்டுங்கிறாங்க ஆங்கிலத்தில் லெஜிட்டிமேட் டிசையர் இன் லெஜிட்டிமேட் வேண்டாம் அதெல்லாம் அவனை கண்டாலே எனக்கு அவனை பார்க்குற போதே பிபி ஏறுறதுன்னா அது கூடாது அதெல்லாம் கூட அவங்கள பார்த்தாலே எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இருக்குண்ணா அதுவும் ப்ராப்ளம் அதெல்லாம் இல்லாமல் லிங்கம்னா என்ன அர்த்தம் வைராக்கியம் வைராக்கியத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம் நீங்கள் லிங்கம்னா சன்னியாசம் தான் சங்கராச்சாரியார் மீனிங் சொல்லிருக்கார் சன்னியாசங்கிறது என்ன அர்த்தம் வைராக்கியத்தோட அடையாளம் தான் லிங்கம் லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் சாதாரணமாக லிங்கம்ங்கிறதுக்கு சிம்பிள் குறியீடு அப்படின்னு அர்த்தம் லிங்கம்னா என்ன அர்த்தம் இந்த குறியீடுன்னு அர்த்தம் இப்போ மொட்டை இந்த இந்த போட்டுக்கிறது அதுதான் போட்டுகிட்டு இருக்கேன் பூஜா சட போட்டுருக்கேன் அந்த சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி இது போட ஆரம்பிச்சிருக்கு தான் முன்னாடியே போட்டிருக்கணும் அப்புறம் வந்து இப்போ போட்டாச்சு சங்கர ஜெயந்தி அன்றைக்கி போட்டாச்சு ஜட்டாதாரணம் அப்போ இதை சடை போட்டுக்கிறது மொட்டை அடிச்சுக்கிறது காவி போட்டுக்கிறது விபூதி வச்சுக்கிறது ருத்ராட்சம் போட்டுக்கிறது இதெல்லாம் லிங்கம் என்னென்னா வைராக்கியத்தின் அடையாளம் வைராக்கியத்தின் வெளிப்படை அந்த போட்டு கோய்டும் அதுக்காக என்ன சொல்றது இந்த உபநிஷத்தை என்ன பண்றது இதை கடைப்பிடிக்கிறான் உபநிஷத்தை அப்படி சொல்லலை நெகட்டிவாக போட்டிருக்கு நான் இப்போ சொன்னது என்ன பலம் இருக்கிறவனுக்குத்தான் அப்பிரமாதம் இருக்கிறவனுக்குத்தான் வேதாந்த விசாரம் இருக்கிறவனுக்குத்தான் சந்நியாச புத்தி அல்லது வைராக்கியம் இருக்கிறவனுக்குத்தான் சந்யாசம் இந்த லிங்கம் வந்து இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி லிங்க சந்நியாசம் அலிங்க சந்நியாசம்னு சந்யாசம் ரெண்டு விடுதான் இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டுண்டாலும் இந்த ரிச்சுவல் பண்ணி ட்ரெஸ் போட்டுண்டாலும் போட்டுக்காட்டாலும் அந்த புத்தி வேணும் ரெண்டு அதாவது அந்த கரணம் அடங்க துறப்பதுவே எந்த துறவிலும் எந்தாய் பராபரமே புறத்துறவின் நோக்கம் அகத்துறவை பெறுவதற்காகவே அகத்துறவை பெற முடியவில்லை என்றால் புறத்துறவு வீணாக போய்விடும் புறத்துறவு வெறும் வேஷமாக போய்விடும் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்களும் அகத்தே நகும் பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேம் என்று ஏதம் பலவும் தரும் இல்லை வெளி போராது உள்ள உள்ள வந்து பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்றதுக்காக வேஷம் போடும் அந்த வேஷம் அந்த பயனுள்ளதாக ஆகணும் திருமூரர் தவ வேடம் ரெண்டா பிரிக்கிறார் தவ வேடம் ரெண்டா பிரிக்கிறார் திருமந்திரத்தில் இருக்கு எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது நமக்கு அடுத்த கிளாஸுக்குள்ள உபனிஷத்தே முடிச்சாகணும் இல்லை இங்கே நெகட்டிவாக எல்லாத்தையும் எப்படி டபுள் நெகட்டிவ் இந்த ஆத்மா பலம் இல்லாதவனால் அடையப்பட முடியாதது ஆத்மானா ஆத்ம அப்படி போட்டு மோட்சம் ஆத்ம ஜானம் பலம் இல்லாதவனால் இதை அடைய முடியாதுன்னா என்ன அர்த்தம் பலம் தேவைன்னு அர்த்தம் டபுள் நெகட்டிவ் போட்டால் அதனுடைய அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய எம்ஃபசைஸ் அதனுடைய வற்புறுத்தல் அது ரொம்ப அவசியங்கிறத காட்டுறதுக்காக இட் மஸ்ட் அது இம்பார்ட்டன்ட் அர்த்தம் ஆப்ஷன்லாம் கிடையாது இருந்தாலும் இருக்கலாம் அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக இருக்கணும்னு அர்த்தம் அதுக்காகத்தான் இப்படி வற்புறுத்தி சொல்கிறது அதே மாதிரி பிரமாதா அப்ர பிரமாதம்னு போட்டிருக்கு யாருக்கு பிரமாதம் இருக்கிறதோ அவனால் அடைய முடியாது கவனக்குறைவாக இருப்பவன் இதனை தெரிந்து கொள்ள முடியாது விசாரம் பண்ணாமல் இதை தெரிந்து கொள்ள முடியாது விசாரமும் அவசியம் ஆக இதற்கென்றே வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் இதில் ஒருமுகப்பட்ட மனதோடு இருக்க வேண்டும் இடைவிடாது விசாரம் செய்ய வேண்டும் வைராகிய புத்தியோடு இருக்க வேண்டும் திரும்ப திரும்ப நாய் மாறி போயிடக்கூடாது வாந்தி எடுத்ததே திரும்பவும் சாப்பிடக்கூடாது நம்மளை என்ன நினச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்ம புஸ்தகத்தில் நம்ம இது ஒரு இது சும்மா கேட்டேன் கேள்விப்பட்டேன் நல்லாயிருந்து நம்மளை எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் ரொம்ப தாழ்வாக அப்படி நினச்சிக்கிறது ஒரு பழக்கம் இருக்குது நான் எல்லாம் ஒரு நாய் மாதிரி நாய் நாயிற்கடையாய் கிடந்த அடியேன் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை அப்படின்னு சொல்லு நாய் சொல்கிறது நின்று அவ்வளோ உயர்வாக நினச்சின்ட்டேன் உன்ன என்னை விட நீ மோசம் ஏன்னா நாய்க்கு பாவம் அதுக்கு தெரியாகும் அதுக்கு ஆறாவது பகுத்தறிவாக இருக்குது நீங்கள் டாக் ஷோ நடத்தி நாய்க்கு பெருமை வந்தால் உங்களுக்கு தான் வருது நாய்த்து நான் நம்பர் ஒன்னாக வந்துட்டேன்னு நினச்சிக்க போகிறதா என்ன அதுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருதா இல்லை நீங்கள் நாய் பாடியோடு பூந்துட்டு ஐ ஆம் ஐ வின் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அதுலேருந்தே தெரிகிறத நீங்கள் யாருன்னு நாயோட சரீரத்துக்குள்ளே போந்துட்டான் நாய்க்கு கூட அபிமானம் இல்லை அதனால நம்ம என்ன சொல்லிக்கிறோம் டாக் டிஓஜி டாக் உபநேஷன் சொல்றது நீ டாக் இல்லை ஜிஓடி காடு மாற்றி போடப்பா ஜிஓடி இப்படி போடு நீ டாக் டாக் டாக்னு சொல்லிகிட்டு இருக்கியே நான் சொல்கிறேன் காடு காடு காட் காட் நீ நாய் நாயின்னு உன்னை தாழ்த்திக்கிற நான் உன்னை என்ன சொல்கிறேன் திரும்ப திரும்ப யூஆர் காட் காடு காடு காடுன்னு சொல்லி நான் அப்படி சொல்லின்னு இருக்கேன் ஆனால் ஒன்று நீ டாக்னு புரிஞ்சுண்டாதான் அப்புறம் கொஞ்ச நாளில் நீ காடுன்னு புரிஞ்சிக்க முடியும் அப்படி இறங்கு கீழே அகங்காரத்தை தூக்கி போடு இந்த ஏன்னா ஈகோ ஃபேட்டனிங்கிறாங்க டைல்யூட் ஃபேட்டனிங் அந்த ஃபேட்னஸ் எல்லாம் டைல்யூட் பண்ணப்பா அந்த ஈகோ ஃபேட்டனிங்கெல்லாம் குறை போய்ட்டு போட்டு அலிங்கா இதெல்லாம் இல்லைன்னான்னு நெகட்டிவாக போட்டிருக்கு யாருக்கு வைராக்கியம் இல்லையோ யாருக்கு தவம் இல்லையோ யாருக்கு பிரமாதம் இல்லையோ யாருக்கு பலம் இல்லையோ அவர்களால் இந்த ஆத்ம ஜானத்தை அடைந்து ஆனந்தமாக இருக்க முடியாதுவான் ஆனால் முதல் வரி அப்படி சொல்லியிருக்க ரெண்டாவது வரி என்ன சொல்லுகிறது எஸ்து வித்வான் எந்த வித்வானோ எனில் விவேக்கு என்ன பண்றான் இதெல்லாம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுலாம் இருக்கட்டும் எவ்வளோ சம்பாதித்தாலும் பக்கத்தில் இருக்கிற எவனுக்கும் திருப்தி வராது நம்மளுக்கிட்ட சுற்றி இருக்கிறவனுக்கும் திருப்தி வராது நமக்கே திருப்தி வராது அல்ல விவேகி என்ன பண்ணால் நான் தப்பிச்சான் யோசித்தான் வித்வான் விவேகி யஸ்து வித்வான்னு அர்த்தம் எந்த வித்வானோ எனில் எந்த அறிவாளியோ எனில் ஏத்தைஹி உபாயை எத்தத்தே இந்த உபாயங்களால் எந்த உபாயங்களால் பல பிரமாத தபிங்கி இவை நல்ல முயற்சி பண்ணுகிறானோ தனுக்குமா அவனுடைய இந்த ஆத்மா அவனுடைய ஆத்மான்னு அர்த்தம் அவனுடைய இந்த ஆத்மான்னு அர்த்தம் அவனுடைய ஆத்மா அவனுடைய அந்த ஜீவாத்மா அப்படின்னு அந்த ஜீவாத்மா சா ஆத்மான நம்ம மாற்றிக்கணும் தச ஏஷா அத்தகைய குணங்களை உடைய இந்த ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவுக்கு அல்ல மனதை உடையவனுக்கு பிரம்ம தாம விஷத்தை இதை பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயம் ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தோடு கம்பேர் பண்ணி பாருவோம் பக்திய மாமிஜா யாவியாஸ் தவ தோ மாம் தோஜா விஷத்தை தனந்தரம் நல்ல ஸ்லோகம் பக்தியாம் ஆம் அபிஜானாத்தி பக்தியினால் என்னை ஒருவன் தெரிந்து கொள்கிறான் யாவான் அஸ்மி எச்ச அஸ்மி எத்தகையவன் யார் என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ என்னை தத்துவமாக தெரிந்து கொள்கிறானோ அந்த ஸ்லோகத்தை பெருஷா எழுதி படிக்கணும் தத்துவத்தோ ஜாத்வா ததனந்தரம் விஷத்தை விஷத்தை இவ பிரம்மதாம விஷத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அறி அறிவினால் அறியாமையை நீக்கி பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறான் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் பரமாத்மாவுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம்ப்பா தேசத்தகா தூரமா காலத்தகா தூரமா நான் இப்போ இளைஞனாக இருக்கேன் நான் முதியவனாக ஆகிறதுக்கு டைம் ஆகும் முதுமை அடைவதற்கு காலத்தக முதுமை ஆகணும் அது காலத்தக முதுமை அடையறத்துக்கு காலமாகும் அப்புறம் இங்கேருந்து நான் வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு பிளேன்லேயே போனால் கூட பத்து பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அவ்வளோ தூரம் இருக்குது ஆனால் பரமாத்மாவுக்கும் எனக்கு இருக்கிற தூரம் எவ்வளவுன்னா கனவுக்கும் நனவுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு கனவுக்கும் நனவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு ட்ரீமுக்கும் வேர்கிங் ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு நான் கனவுலகத்திலிருந்து வாழ்க்கையின் ஓரத்துக்கே போனான் வந்தேன் வந்தேன் கனவுலகத்திலிருந்து வந்தேன் வந்தேன் வந்தேன் வந்து கொண்டே இருந்தேன் நான் வந்து பரமா ஜீவாத்மாவிலிருந்து பரமாத்மாவுக்கு போனேன் போனேன் போயிண்டு இருந்தேன்னு சொல்ல முடியும் அஜியானத்தை நீக்கின மாத்திரத்தில் எத்தனை நேரம் ஆச்சு கர்ணனுக்கு அகம் க்ஷத்ரியகான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆச்சுன்னா அவன் அடைய முடியாதுன்னு நினச்சின் இருந்தான் அவன் என்னவோதுன்னு நினச்சிட்டு இருந்தான் கடைசியில் பார்த்தான் அவன் ஏற்கனவே அவன் க்ஷத்ரியன் அவன் தன்னை வந்து உள்ளே சுத்தி வரை இப்படி சொல்லி சொல்லி நீ சூத புத்திரன் இப்படி சொல்லி சொல்லி இப்படி ஆகி போச்சு ரொம்ப நேரம் சொன்னால் மணி மணி போகாது அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் அப்போ என்னாச்சு இந்த மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரம் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான சாதனங்களை அழகாக சொல்லியிருக்கு இப்போ எத்தனை சாதனம் ஆச்சு அஞ்சு சாதனம் சொல்லியிருக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கு ஆத்மவரணம் பலம் அப்பிரமாதா தபா லிங்கம் லிங்கம்னா ஏதாவது சிவலிங்கம் நினச்சி விடாதுங்க லிங்கம்னா வைராக்கியம் லிங்கம் இஸ்இல் டு சந்யாசா இஸ்இக்குவல் டு வைராக்கியம் ஆங்கிலத்தில் சொன்னால் டிஸ்பேஷன் டிஸ்பேஷன் பரம்தான சுவாமி ரொம்ப அழகாக சொல்லுவார் டிஸ்கிரிமினேஷன் டிஸ்பேஷன் டிசிப்ளின் டிசையர் ஃபோர் டி டிஸ்கிரிமினேஷன் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் டிஸ்பேஷன் வைராக்கியம் டிசிப்ளின் சமாதிஷக்க சம்பத்தி அப்புறம் டிசையர் டிசையர் ஃபார் மோக்ஷா டிசைர் ஃபார் மணி இல்லை டிசைர் ஃபார் காமா இல்லை டிசைர் ஃபார் தர்மா குடை இல்லை டிசைர் ஃபார் மோக்ஷா ஃபோர் டி டிடிதான் அடுத்த மந்திரம் பார்க்கலாம் இனி ஜீவன் முக்தி விதேக முக்தியை உபனிஷத் விளக்குகிறது மிஷய ஜமோ வீத்தராமேவா சம்பாப்பை மிஷையோ ஜானோ வீத்தராப்பீராவிசந்த அபிஷத் பூர்த்தி பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு பதமாக சொல்றேன் அதனால தான் தைரியமா சொல்றேன் என்ன அர்த்தம் தெரியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிண்டே இருக்கீங்க கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு புளிச்சு போச்சு சொல்ல முடியாது தீராகன என்ன அர்த்தம் சரியான விவேகிகள் ஒரு நாளும் வாழ்க்கையின் குறிக்கோளை மறவாதவர்கள் சரியான டைரக்ஷனில் போகிறவர்கள் நோ கான்ஃப்ளிக் குழப்பமே இல்லை எனக்கு பணம் வேணுமா மனைவி வேணுமா குழந்தைகள் வேணுமா புண்ணியம் வேணுமா நிம்மதி வேணுமா உண்மையான நிம்மதி வேணுமா எது வேணும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கான் அதாவது டைரக்ஷன் ஆர் கோல் இஸ் ஸோ clear ஒன்றும் குழப்பமே கிடையாது அப்படியே இருந்தாலும் அதே தான் கோல் பணம் எதுக்காக சங்கராச்சாரியர் சொல்கிறார் தனம் கர்மார்த்தம் கர்ம உபாத்த துரிதக்ஷயார்த்தம் தற்கயேகி ஆத்மவித்யா பிரகாசத்தே எத்தனை எத்தனை விதமான என்னெல்லாம் இருக்கும் வைரம் பதிச்சாலும் சரி என்ன பதிச்சாலும் சரி இதுக்கு ஈடு இல்லாத சொற்கள் எதெல்லாம் பணம் எதுக்காக கோயில் கட்டுறதுக்கு கோயில் எதுக்காக பாவம் போகிறதுக்காக பாவம் போகிறது எதுக்காக மனம் தூய்மை அடைவதற்காக மனம் தூய்மை அடைவது எதற்காக உண்மையை உணர்வதற்காக உண்மையை உணர்வது எதற்காக என்றும் உபகையோடு இருப்பதற்காக எல்லா ஊவூன்னு சொல்லிடணும் எதுக்காக பணம் கூட எதுக்காக மோக்ஷார்த்தம் அர்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக மோக்ஷார்த்தம் நம்ம கல்ச்சர் அதுக்கு தான் இல்லாட்டி டுகெதர் அப்படி ஆகி போச்சு நாங்கள் ரெண்டு பேரும் தர்மத்துக்காக இணைஞ்சிருக்கோம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கோம் அதெல்லவோ சொல்லணும் அப்படிலாம் சொல்றாங்க அப்படித்தானே நிறைய இருக்கு ஸ்பௌஸ் அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த இங்கிலீஷ் வந்து கல்ச்சரையே ஆட்டி படைக்கிறது நமக்கு தெரியறதில்லை நம்மளை அறியாமல் அந்த அந்த சொ சொற்கள் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணத்தானே செய்யும் அது நம்மளை அறியாமல் என்ன பண்ணணும் எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நல்லா படித்து நம்ம கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டே சொன்னார் என்னமோ எனக்கு ஒரு மெயில் வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப அது வந்து என்ன ப்ராப்ளம்னே எனக்கு புரியல நம்ம எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப அமெரிக்காவிலேருந்து வருது நிறைய வருது அது என்னென்னு நான் இன்னும் சரியாக பார்க்கக்கூட முடியல என்னால் என்னோட இதில் வந்துக்கிட்டே இருக்குது நான் ஒரு பிளாக்பெர்ரி வச்சுருக்கேன் பாருங்கள் சுவாமிகள்கிட்ட இதெல்லாம் இருக்குது நான் வச்சுட்டுருக்கேன் அது எல்லாமேன்னு வந்துடுறது என்னதான் நடக்கிறதோ தெரியல ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட சுவாமிஜி இங்கிலீஷ் படித்தாலே தேர்ட்டி நம்ம கல்ச்சர் போய்டும் அப்படின்னார் அதுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் அது வேறு விஷயம் அது புரிஞ்சுட்டுருக்காரு அதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டு படிக்கிற டெக்ஸ்டெல்லாம் அந்த ரிலீஜனோடது தான் ஏன்னா எல்லாம் ஏதோ பீட்டர் அது இதுன்னு அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துட்டு இருப்பான் இங்கே கதையெல்லாம் படித்தா மைதாஸ் கதையிலேருந்து அந்த கதையிலேருந்து இந்த கதையிலேருந்து பீட்டர் எல்லாம் உங்களுக்கு மகாபாரதமாக தெரியும் துக்கத்தை கிடக்கிறதுக்கு பீஷ்மர் வந்து இப்படி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வச்சிருக்கார் ஐம்பது ஸ்லோகம்னு யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது பீட்டர் கதையும் அந்த இது வந்து ஜோசப் கதையும் தான் தெரியும் நமக்கு ஏன்னா இங்கிலீஷ்லேயே படிக்க படிக்க தேர்ட்டி நம்மளே அறியாமல் நம்ம கிறிஸ்டியானிட்டியை கிறிஸ்டானிட்டிக்குள்ளே பூந்துடுவோம் சொன்னா டைம் ஆயிடும் போற தீராக தீராகன்னா என்ன அர்த்தம் டைரக்ஷன் ரொம்ப கிளியராக இருக்கு பணம் சம்பாதிச்சாலும் மோட்சத்துக்கு தான் கல்யாணம் பண்ணிண்டாலும் அவ அர்த்தத்துக்காக இல்லை காமத்துக்காக இல்லை தர்மத்துக்காகத்தான் தர்ம மோட்சத்துக்காகத்தான் திருமணம் அதை சொல்ல ஆரம்பிச்சேன் தர்ம மோட்சத்துக்காகத்தான் திருமணம் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ காமத்துக்காகவோ திருமணம் இல்லை காமமும் கூட மோட்சத்துக்காகத்தான் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதை சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆசையினால்தான் திருமண வாழ்க்கை ரொம்ப அருமையான சிஸ்டம் நம்மளுக்கு இந்த கல்யாண மந்திரத்தை எல்லாம் கல்யாண ஆனவங்க குறைஞ்சது ரெண்டு வருஷத்துக்காக படிச்சுட்டே இருக்கணும் தினம் காலமுறை எழுந்து ஏன்னால் கல்யாணத்துன்றைக்கி மாத்திரம் அந்த மந்திரத்தை சொன்னால் போருமா என்னெல்லாம் மந்திரம் சொன்னோங்கிறது அடிக்கடி நினச்சா ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மந்திரத்தை விடாமல் ஒரு ஒரு வருஷமாக சொல்லி மனப்பாடு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அபிப்பிராயம் சைக்காலஜிஸ்டுக்கிட்டே போக வேண்டாம் இவங்க நிறைய பேருக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க ஒரு என்னது என்னது ரோல் மாடலாக இருப்பாங்க இந்த கப்பல் நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் சந்தேகமே கிடையாது இவனா ட்ரை பண்ணி பாருங்க தீராகா தீராகனா விவேக்கினஹா இங்கே வந்து நித்யா நித்திய வஸ்து விவேகினஹா அதாவது எது நிலையானது நிலையற்றதுன்னு புரிஞ்சு விவேகம் உடையவர்கள் ஒன்று அடுத்தது வீத ராகாஹ விவேகத்தின் பயன் என்ன இந்த நிலையில் அனித்தியமான ஊரில் எல்லாரும் சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பணத்தை பார்த்தியா இவனுடைய இருவாய் பார்த்தியா நம்மளும் தான் இப்படி இருக்கோமே வீட்டில் மனைவி சொல்லுவா சொந்தக்காரங்க சொல்லுவாங்க உனக்கு இன்னும் பழைக்கவே தெரியலையே நீ உருப்பிடுவியா உன் தம்பியைப் பாரு உன் அண்ணனைப் பார் அவனைப் பாரு இவனைப் பாரு அம்பானியைப் பாரு பில் கேட்ஸை பாரு இப்படியே சொல்லிட்டு இருப்பான் அவன் திண்டாட திண்டாட இவனுக்கு தெரியாது ஆயினால அவனைப் பார் இவனை பார் தன்னம்பிக்கையை ஊட்டுறாங்களாம் வாழ்க்கையின் முன்னேறுவதற்கு நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை ஆனால் அவன் வந்து நிம்மதி இல்லாமல் ஏன் கஷ்டப்படும் நிம்மதியாக இருந்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம் இந்த உலகத்தில் இதெல்லாம் சரியாயிருந்தா அவனுக்கு எல்லா உலகமும் வசப்பட்டே ஆகணும் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவாமியே மாதிரி சொல்லணும் அவங்கிட்ட தான்ப்பா எல்லாம் சரண்டர் ஆகும் அத்தனையும் இவங்ககிட்ட தான் வந்தானும் கடைசியில் என்னன்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டு சாமியார்கிட்ட போய் நிம்மதியாக தியானம் பண்ணணும்ப்பா போர் புடுங்கல் அப்படின்னு ஓட தோணுமே தவிர முடியாது ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டே இருப்பீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க அவங்க அவனுக்கு ஆயிரம் ப்ரோக்ராம் இருக்கு நமக்கு தகுந்த மாதிரி ஒருத்தனும் வரணும்னா முடியுமா நம்ம என்ன வச்சுக்கோ எனக்கு தகுந்த மாதிரி இப்படி இருக்கணும் எனக்கு தகுந்த மாதிரி அவன் எப்படி இருக்கணும் என் மனைவி இப்படி இருக்கணும் இது அவங்க நம்மளை ட்ரை பண்ணுறாங்க மாத்திரத்துக்கு நம்ம அவங்க ரெண்டு பேரும் நடக்குமா எல்லாரும் தனியாக வந்தோம் தனியாக போகிறோம் யாராருக்கு எப்படி இப்படி இருக்கணுமோ அப்படி தயாள் சாமிஜி ரொம்ப அழகாக சொல்றாரு இஃப் யூ வான்ட் டு கெட் ஃப்ரீடம் யூ கிவ் ஃப்ரீடம் டு எவ்ரிபடி அதுக்கு ஒரு அளவு இருக்குது அதுக்காக ஜாகிரதையாகவும் சொல்லணும் இது ரொம்ப ஓ சௌரியமாக போச்சே நீ நீ கேடுக்கிட்டு போ நானும் கேடுக்கிட்டு போகிறேன் அப்படி அர்த்தத்தில் இல்லை ஜாகிரதை எதை சொன்னாலும் ஜாகிரதையாக சொல்ல வேண்டியிருக்கு தீராஹா தீராஹான்னு மனசுக்குள்ளே அப்படி இருக்கணும் அதுக்காக வேண்டி பிடிக்கி பிடுங்கு பிடுங்கு பிடுங்கப்படாது நெய் நெய் நச்சப்படாது சொல்லி பார்க்கணும் சரி வரலன்னா இருக்கவே இருக்குது நமக்கு கர்ம பலன் தீராகா வீத்தராக பற்றற்றவர்கள் வைராக்கியம்னு நடத்தும் தீராகாண்ணா விவேகி இது அப்புறம் என்னென்ன பிரசாந்தாக மனசில் ரொம்ப சாந்தி இருக்கு எது லட்சியம் தெளிவாக புரிஞ்சு ஆசை இல்லாததுனால ஆசை இல்லை யாதனின் நீங் யாதனின் நீங்கி யான் அதனின் அதனின் இளம் மனம் அமைதியாக இருக்கு சாந்தியாக இருக்கு பிரசாந்தாக சமதமாதி சம்பந்தத்தை ரொம்ப அழகாக படிக்கலாம் பிரசாந்தாக அர்த்தம் பிரகர்ஷேன சாந்தாக நோ மென்டல் டிஸ்டர்பன்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் டிராங்குவிலிட்டி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில் டிராங்குவிலிட்டி பீஸ் ஆஃப் மைண்ட் ஈக்வானிமிட்டி ல்லாம் வார்த்தையெல்லாம் வருது பாரு நான் கொஞ்ச நாள் இங்கிலீஷ் வந்துடும் அதனால் வந்து எல்லாம் இப்படி இருக்கப்பா ஈக்வானிட்டி ஈக்வானிமிட்டி டிரான்குவிலிட்டி அமைதி சாந்தம் நிறைவு எல்லாம் மனசுக்குள்ளே வந்து சாந்தி இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆபேஷிக சாந்தி ரிலேட்டிவ்லி ரொம்ப இதாக இருக்குது பிரசாந்தாக அப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்கேருந்து எங்கே போற பாருங்க ரிஷயான்னா என்ன அர்த்தம் கேம்ப் அட்டன்ட் குர்வந்தகா என்னது திடீர்னு எங்கேயோ போற ரிஷயான்னா என்ன அர்த்தம் முகாமுக்கு ஆன்மீக முகாமுக்கு ஆர்வத்தோடு சென்று விடாமல் சாமியார் அறுத்தாலும் கூட பொறுமையாக கேட்பார்கள் அப்படின்னு அர்த்தம் சொன்னதே அவர் சொன்னாலும் சரி சரி தலையாட்டின்னு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதனால ரிஷயான்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரவண மனநிதி ஜானாதி சாஸ்திரத்தை நல்லா தெரிந்து கொள்கிறார்கள் இதனுடைய தாற்பயம் என்ன என்பதை நன்றா இன்னும் அடுத்த மந்திரமும் இருக்கு சொல்றதுக்கு இதெல்லாம் ஆ ரிஷிகின்னு சொன்னால் ஸ்ரவணம் பண்ணுகிறார்கள் பொறுமையா மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தட்டு அறிவைறுார்கள் பொ பி கிருத்தா ஆத்மா எ தன்னுடைய ஜீவாத்மாவை பரமாத்மாவாக ஆக்கிக் கொண்டவர்கள் அகம் நான் என்பதை உயர்ந்த பொருளாக ஆக்கிக் கொண்டவர்கள் நான் என்பது குறுகியதல்ல எங்கும் நீக்கமர நிறைந்த நானாக ஆக்கிக் கொண்டவர்கள் இந்த உடலாக மனமாக கருதி கொள்ளாமல் தன்னுடைய ஸ்வரூபத்தை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருளாக உணர்ந்து கொண்டவர்கள் கிருத்தம் ஆத்மான தன்னை மாற்றி கொண்டவர்கள்னு அர்த்தம் இப்போ என்ன சொன்னோம் உபநிஷத் படிக்கிற போது வந்து நீ பூர்ணம்னு சொல்கிறது என்னோடய அபிப்பிராயம் என்னது ஞாபகம் வருதோ ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன் பரீக்ஷலோகான் கர்மஜித்தான் ரொம்ப நாள் இன்றைக்கி இப்போ முப்பத்தொம்பதாவது கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ் நாற்பதாவது கிளாஸ் முப்பத்தெட்டாவது அடுத்த கிளாஸ் முப்பத்தொம்பது தானே சரி போயிட்டு போகிறேன் நாற்பதுன்னு நினைவோ கரெக்டாக வச்சுருக்கேன் நினச்சின்னு இருக்கேன் பரவாயில் போக்க பார்த்தா ஒரு கிளாஸ் வேணும் போட்ருக்கு அடுத்த கிளாஸ் ஒம்பது மணிக்கு ஞாபகம் வச்சு அஹா ரிஷயஹா ரிஷயஹா நான் என்ன அர்த்தம் சொன்னேன் பொறுமையா ஜீவாத்ம தன்னை ஜீ கன்வர்ஷன் அங்கே முதல்ல சொன்னேன் இல்லையா உபரிஷத்து என்ன சொல்கிறது நீ பூர்ணம்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் என்ன ஐ ஆம் ஃபைனைட் ஃபைனைட் நான் வந்து அபூர்ணம் அபூர்ணம் எனக்கு ஒரே ப்ராப்ளமாக இருக்குது ஓன்னு அழுதுகிட்டே இருக்கேன் உபரிஷன் அழாதரா நீ ஆனந்த ஸ்வரூபம் ஒரு உனக்கு துக்கம் வந்ததே இல்லை வரப்போகிறதும் இல்லை இப்பவும் இல்லை அப்படின்னு கேட்க இன்னும் அழுக அதிகமாக ஐயோ இதுவும் புரியல இதுவும் புரியல ஏற்கனவே அழுதுன்றிருந்தேன் இதை கேட்ட உடனே இன்னும் அழுக அதிகமா இருப்பா சொன்ன உடனே இதை படிக்க படிக்க எதுக்கு சொல்றேன் கிருத்தாத்மான்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் என் ஒப்பீனியன் தப்பா இருந்தது நான் என்னுடைய ஒப்பீனியனை மாத்தின் ஐ கன்வெர்டட் மை செல்ஃப் நான் என்னை மாற்றிக்கொண்டேன் என்னவாக மாற்றிக்கொண்டேன் நான் என்னை அல்பமான ஜீவனாக நினைத்து கொண்டிருந்தேன் வரையறைக்குட்பட்ட சம்சாரியாக நினைத்து கொண்டிருந்தேன் பிறந்து பிறந்து இறந்து உழலுகின்ற அல்ப புழுவாக நாயாக பேயாக என்னை நினைத்து கொண்டிருந்தேன் நான் இப்பொழுது விட்டுவிட்டேன் அகம் பூர்ணகா நான் அந்த அல்பமான புத்தியை விட்டுவிட்டேன் குறுகிய மனப்பான்மையை விட்டுவிட்டேன் யாரோடும் என்னை ஒப்பிட மாட்டேன் ஏனென்றால் ஒப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் மாயத்தோற்றம் உயர்வாவது தாழ்வாவது இடையாவது மேற்பட்டதாவது ஆகவே என்னுடைய கருத்துக்களை நான் மாற்றி கொண்டு விட்டேன் நான் மதம் மாறிவிட்டேன் உண்மையான மதத்துக்கு போய்விட்டேன் இந்த பொய்யான குறுகிய மதங்களுக்குள் நான் ஒப்படவில்லை நான் அத்வைத மதத்துக்கு போய்விட்டேன் துவைத மதத்திலிருந்து நான் அத்வைத மதத்துக்கு மாறிவிட்டேன் நானாக விரும்பி மாறினேன் என்னை யாரும் மாற்றவில்லை நான் எப்படி நான் சரியாகவே என்று தெரிந்து கொள்வதற்காக சாஸ்திரத்துக்கிட்ட போனேன் அது சொன்னதை கேட்டவுடன் என்னுடைய என்னுடைய புத்திக்கு அது ஒத்ததாக இருந்ததால் நான் என்னை மாற்றிக்கொண்டு விட்டேன் சாஸ்திரமோ குருவோ என்னிடம் நீ மதம் மாறு மாறினால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று திணிக்கவில்லை அவர்கள் திணிக்காமலேயே அவர்கள் சொல்லுவது எனக்கு அறிவுக்கு ஏற்புடையதாக இருந்ததால் நான் என்னை மாற்றிக்கொண்டு விட்டேன் கிருதாத்மா அதுக்குதான் இவ்வளவு விளக்கம் சரி இதனால் உனக்கு என்ன கிடைச்சதுன்னா ஞான நது தன திருப்தாக காம திருப்தாக I am so satisfied in the camp of prayojanama irundu. Shulli yadu vayinjo. Yenakava av shullu. Jnana triptaha. Jnana triptaha nanartam. Arival niraivu petre. Aho shastram aho shastram. Aho guru aho guru. Aho jnana aho jnana aho jnana ahosukham ahosukham. ால் நிறைவடைந்தேன் என்னை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டதால் என் மனசு நிறைவாக இருக்குது சுவாமி திருப்தாக இந்த மந்திரத்தை எவ்வளோ அழகு பாருங்கள் இந்த மந்திரத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்கு பாருங்கள் இந்த மந்திரத்தில் பன்னரும் உபனிஷதங்கள் எங்கள் நூலே பாரதியார் பாரினில் இதற்கு நிகரேது நூலே உபனிஷத்துக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கா கொண்டு வா பார்க்கலாங்கிறார் அப்படி அவ்வளோ ப்ரௌடு அத்தன் எனக்கு அருளியவார் பெறுவார் அச்சோவே எனக்கு கிடைச்ச பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் மாணிக்க வாச்சக நாய் சிவிகை ஏற்றிவித்து அப்படின்னா கிருதாத்மா சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி நாய் சிவிகை ஏற்றிவித்து திருவருளே சேரும் வண்ணம் நிறைய பாட்டு நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே அச்சோன்னா அஹோ இந்த பாக்யம் கிடைக்குமா இது பாக்ய இது பாக்ய பாட்டே இருக்கே ஞான திருப்தாக ஞானத்தினால திருப்தி அடைந்து ஏனம் சம்பிராபிய ஏனம் சம்பிராபிய ஏனம் சம்பிராபியன அர்த்தம் இந்த ஆத்ம தத்துவத்தை அடைந்து இந்த ஆத்ம தத்துவத்தை அடைந்து ஏனம் ஆத்மானம்னு அர்த்தம் இந்த ஆத்மாவை நன்கு அடைந்து இதை இப்படி போட்டால் சௌரியமாக இருக்கும் தீராக நம்பர் ஒன் பீத்தராக நம்பர் டூ பிரசாந்தாக மூன்று ரிஷயா நாலு அஞ்சு ஏனம் சம்பிராப்பிய போட்டால் நல்லது அப்புறம் கிருத்தாத்மான ஆறு ஞான திருப்தாக ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் என்னாகுதுன்னா தே தே சர்வதா சர்வகம் பிராப்பிய அனைத்து பொருள்கள் அனைத்து வகையிலும் எல்லாவற்றையும் அடைந்து சர்வகம் வியாபியன பொதுவாக இருக்கின்ற அடைந்து அடைந்து உணர்ந்து அதுவாகவே மெய்பொருளாகவே தன்னை உணர்ந்து உணர்ந்து அதிலிருந்து விலகினார்களான் யுக்தாத்மான எப்பொழுதும் அதோடு தன்னை இணைத்து கொண்டு யுக்தாத்மான சங்கராச்சாரியார் நித்திய சமாஹித ஸ்வபாவாக நித்திய சமாஹித ஸ்வபாவாக என்னன்னு அவங்க மனசில் ஒரு விதமான சஞ்சலம் இல்லாமல் அந்த ஆத்ம தத்யு ஆத்மானா மனசு இந்த இடத்துல யுக்தாத்மான அர்த்தம் அந்த பரம்பொருள் தத்துவத்திலேயே மனதை யாண்டும் வைத்தவர்களாய் போட்டுக்கணும் இது ஜீவன் முக்தி அர்த்தம் யுக்தாத்மானதுமான சர்வம் ஏவ ஆவிசந்தி இந்த குடத்தில் சர்வமே ஆவிசந்தி உடம்பு அழிந்த பிறகு இருக்கும் வரையில் சுகதுக்கத்தை அனுபவித்துக் கொண்டு சுகதுக்கத்தினால் பாதிக்கப்படாமல் துன்பத்தில் துவழாமல் இன்பத்தில் துல்லாமல் ரெயின் கோட்டில் போட்டுக்கிட்டால் மழையெல்லாம் மேலே படுமோ ஒரு நாள் நினைய மாட்டோம் அதே மாதிரி இந்த ஞான கஞ்சுக்கம் ஞான கஞ்சுக்கம் இந்த ஞானம்ங்கிற கோட்டை போட்டுக்கிட்டா மழை கிடையாது இல்லாட்டி ஞானம்ங்கிற கொடையை பிடிச்சிக்கிட்டா வெயிலோ மழையோ மேலே படாது ஞானங்கிற செருப்பை போட்டுக்கிட்டால் முள்ளோ புஷ்பமோ காலுக்கு படாது அது மாதிரி இந்த ஜான பலத்தினால ஜீவன் முக்தர்களாக இருந்து ஜீவன் முக்தர்களாக இருந்து என்னாச்சுன்னா ஜீவன் முக்தர்களாக இருந்து விதேக முக்தி அடைகிறார்கள் அடுத்த வகுப்பில் விளக்கத்தை எல்லாம் சொல்ல ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு நிமிஷம் இன்னும் டைம் இருக்கு ஆரம்பிபா கொஞ்சம் இதாக இருக்கு ஆவிஷந்தி அவர்கள் அந்த பரபிரம்மத்தை அடை சர்வமேவ சர்வத்தகா சர்வகம் பிராப்பிய சர்வமேவ ஆவிசந்தி எங் எல்லா இடத்திலும் எல்லா எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்ற அந்த பொரு பரம்பொருளை அடைந்து அனைத்துமாக ஆகிறார்கள் இதனுடைய பொருள் என்னன்னா மெர்ஜ் ஆகிறார்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் அவர்கள் அந்த பரம்பொருளில் கலந்து விடுகிறார்கள் பரம்பொருளில் இணைந்து விடுகிறார்கள் கலந்து விடுகிறார்கள் இதுக்கு வழக்கமாக சொற உதாரணம் சங்கராச்சாரியாரன் சொல்கிறார் இப்போ வந்து குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்குது ஸ்பேஸ் குடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு வெளிலேயும் ஸ்பேஸ் இருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு குடத்தை உடைச்ச உடனே குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஆகாசம் வந்து எங்கேயும் வியாபிச்சிருக்கிற ஸ்பேஸில் மர்ஜ் ஆகிடுச்சின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ அது என்ன அர்த்தம் ஒன்று வந்துதான் பாட்டுக்குள்ள ஸ்பேஸ் கேம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்புறம் மெர்ஜ் ஆகிடுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உண்மையா உண்மையில்லை அது எப்படி குடமோ இதுவும் கூத்தாடி கூத்தாடி நம்மெல்லாம் அப்படி இல்லை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைக்காத குடம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கொண்டு உபனிஷற்படி தாண்டி டைந்தாண்டி அதற்கு பிறகு உடல் பற்றை விட்டாண்டி உடல் தானே உடைந்ததடி பரம்பொருளில் ஆகாசம் கலந்ததடி நான் என்னது வரவும் இல்லை போகவும் இல்லை ஐ பிரம்மன் நான் எப்பொழுதும் பிரம்மனாக இருந்தவன் கொஞ்சம் தற்காலிகமாக ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்தது எல்லாம் மாற்றி சொல்லுவாங்க என்னென்னா நான் வந்து மனுஷனாக இருக்கேன் நான் கடவுள் அனுபவத்தை அடையணும்னு சொல்லுவாங்க உபனிஷத்தை எப்படி சொல்கிறதுமா நீ கடவுளாகத்தான் இருக்கே மனுஷ அனுபவம் கொஞ்சம் வந்தது உனக்கு மனுஷ அனுபவம் போச் நீ வந்து ஆல்ரெடி எவர் காடு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்குது தார் ரிலே கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் காலத்துக்கு உனக்கு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு அதனால் காட் எக்ஸ்பீரியன்ஸ் காடு ரிலே ரியலைசேஷன் அதெல்லாம் வேண்டாம் நீ வந்து கொஞ்ச நாளைக்கு ஹியூமன் லைஃப்பை ரியலைஸ் பண்ணினேன் அப்புறம் அதோட அதோட தன்மை புரிஞ்சுது அதை விட்டுவிட்டேன் அவ்வளோதான் நீ ஒரு நாளும் காடாக ஆக முடியாது காடு தான் ஹியூமன் ஆனார் காடு தான் ஹியூமன் ஹியூமன்னெஸ்ஸை விட்டார் அவ்வளோதான் இது எப்படி மாற்றி சொல்கிறோம் பாருங்கள் விவேகானந்தர் சொல்கிற மாதிரி பெர்ஃபெக்ட் மேன் ஈஸ் காட் இம்பெர்ஃபெக்ட் காட் ஈஸ் மேன் அப்படி சொன்னார் விவேகானந்தர் அதாவது நிறைவான மனிதனே கடவுள் குறைவான கடவுளே மனிதனாக காட்சி அளிக்கிறார் ஆகையினால் நம்ம ஒரு நாளும் கடவுளாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை அந்நாள் என்னாலோ கிடையாது ஒண்ணு வேணால் இந்த உடல் பற்றை விடுவது என்னாலோ அது கேட்கலாம் இறைவனை அடைவது என்னாலோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இறைவனாகத்தான் இருக்கிறாரோ பண்ணும் இதெல்லாம் கேட்டாலே உபனிஷத்து சொல்லு ஆசந்தி குடம் அழிந்தது போல் உடம்பு அழிந்ததே தவிர நான் கடவுளை அடையவும் இல்லை கடவுள்கிட்டருந்து திரும்ப வரவும் இல்லை அதெல்லாம் என்னது எல்கேஜி பாடம் இது வந்து இதுதான் வந்து என்னது இதுக்கப்புறம் நோ டிகிரி இதுக்கப்புறம் டிகிரியே கிடையாது எங்கே டிகிரி டிகிரின்னாலே தாழ்வு உயர்வு தாழ்வு வரும் நீ பேச்சலரா மாஸ்டரால்லாம் கேள்வி வரும் மாஸ்டரும் கிடையாது பேச்சலரும் கிடையாதுங்கிறது தான் இங்கே டிகிரியே உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பட்டமழிக்கும் விழா ஓம் பதிரங்கர்ணே விஷ்ருனு யாம தேவா பதிரங்கர் ஆக்ஷபிஜத்திரா ஸ்திரை ரங்கை சுஷ்டு வாகுசனுபி வியசேமதேவஹி தஞ்சதாஜு ஸ்வஸ்திரோ விரவா ஸ்வஸ்திர்பூஷா விஸ்வவேதாக ஸ்யோ அரிஷ்டேமி ஓம்ஷாந்தி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவாப்யா மூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ம் ஷா்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாமிக்கீ